வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சிகாகோ நகரம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிரிட்டனில் முதலாவது மின்சார டிராம் வண்டி கிழக்கு லண்டனில் போடவிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சீனாவின் ஷாங்காய் நகரில் ஏற்பட்ட பெரும் தீயில் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் எரிந்து சாம்பலாயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒஹில் பாடசாலை ஒன்று தீப்பற்றியதில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யாவில் பெப்ரவரி புரட்சி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவில் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் மக்களின் அடிமட்டத்தினர் அனைவரும் உப்பை கட்டுப்பாடு ஏதுமின்றி பயன்படுத்தவும் பிரிட்டன் ஆளுநர் எட்வர்ட் உட் மற்றும் மகாத்மா காந்தி ஆகியோருக்கிடையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராபர்ட் முகாபே அவர்கள் ஜிம்பாபேயின் முதலாவது கருப்பின பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் அசாம் மாநிலத்தின் பெயர் அசோம் என மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி எனப்படும் சர்வதேச நீதிமன்றம் சூடான் அதிபர் ஒமர் ஹசன் அல் பஷீரை போர்க்குற்றங்களின் போது போர்க்குற்றங்களுக்காக மனித உரிமை மீறலுக்காக கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தது பதவியில் இருக்கும்போது இத்தகைய தண்டனையை பெற்ற முதலாவது அதிபர் இவராவார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் பயணியர் செயற்கைக்கோள் பயணியர் நான்கு செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது இது அமெரிக்காவின் முதலாவது செயற்கைக்கோளும் உலகளவில் செலுத்தப்பட்ட இரண்டாவது செயற்கைக்கோளும் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு கொலம்பியா பதினாறு விண்வெளியோட விண்ணில் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆண்டன் பாலசிங்கம் விடுதலைப் புலிகளின் தத்துவாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு தே நித்திய கீர்த்தி ஈழத்து ஆஸ்திரேலிய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ச நித்தியானந்தன் கவிஞர் இவரும் ஈழத்து எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி நூற்றி ஆண்டு சலாதீன் துருக்கிய சுல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு லூட்விக் குயிட் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சார்லஸ் செரிங்டன் இவரும் நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கலைச்செல்வன் உயிர் நிழல் ஆசிரியர் இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் இன்று தேசிய பாதுகாப்பு தினம் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே